அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்குச் செல்லாதது இல் தான் செய்யக்கூடிய செயலையும் அதற்கான தன்னுடைய திறனையும் ஆராய்ந்து அறிந்து செய்து கொண்டு போகும்போதே செயலின் வலிமையையும் தன் வலிமையையும் சீர்தூக்கி பார்த்து கொண்டே காலம் வரும் வரையும் காத்திருந்து செயலை செய்வார்க்கு செய்ய முடியாதது அல்லது அடைய முடியாதது என்று ஒன்றும் இல்லை செயலின் தன்மையையும் தன் தகுதியையும் ஒப்பிட்டு தன் தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு காலத்தில் செயலை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் எந்த செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் வினைவலி அதாவது செயலின் பலத்தை விளக்கினார் அதன் அதன்கண் தங்கள் என்பதற்கு பொருள் செயலிலேயே முழுவதும் கவனத்தை செலுத்துதல் என்று பொருள் முதல் இரண்டு குரட்பாக்கள் செயலுக்கு வலிவாக இருக்க வேண்டிய தகுதிகளை பற்றியும் அதனை அறிந்து செயல் புரிபவர் அடையும் பயனையும் அறிவித்தன இராமாயணத்தில் சுக்ரீவன் வாலியை வெற்றி கொள்ள அனுமனின் மூலமாக ஸ்ரீராமபிரானின் உதவியை நாடினான் ஸ்ரீராமரின் வலிமையை அறிய எண்ணினான் அவனது உள்ள அறிந்து ஹனுமன் ஸ்ரீராமபிரானிடம் ஒரு கணையால் ஏழு மரங்களை துளைக்குமாறு வேண்டினார் இராமபிரானும் அவ்வாறே செய்து முடித்தார் இதனை கம்பராமாயணம் இவ்வாறு பகர்கிறது பிரிது மன்னவன் பெருவலி ஆற்றலை பெரியோய் அரிதி எண்ணின் உண்டு உபாயமும் அகுது அருமரங்கள் நெறியினின்றன ஏழினொன்றுருவ இந்நெடியோன் பொறிகொள் வெஞ்சரம் போவது காணனப் புகன்றான் பிரிது மன்னவன் பெருவழி ஆற்றலை பெரியோய் அரிதி எண்ணின் உண்டு உபாயமும் அகுது அருமரங்கள் நெறியின் நின்றன ஏழினொன்று உருவ இந்நெடியோன் பொறிகொள் வெஞ்சரம் போவது காணன புகன்றான் இனி பதவுரை படிக்கலாம் ஒல்வது தனக்கு ஏற்ற செயலையும் அறிவது அச்செயலுக்காக அறிய வேண்டியவற்றையும் அதாவது வலிமையையும் அறிந்து நன்கு தெரிந்து கொண்டு அதன் கண் அச்செயலினிடத்து தங்கி மிக கவனத்துடன் இருந்து செல்வார்க்கு செயல் புரிபவர்களுக்கு செல்லாதது அடையாத பொருள் இயலாதது இல் எதுவும் இல்லை தனக்கு ஏற்ற செயலையும் அச்செயலுக்காக அறிய வேண்டியவற்றையும் அதாவது வலிமையையும் நன்கு அறிந்து கொண்டு அச்செயலினிடத்து மிக கவனத்துடன் இருந்து செயல் புரிபவர்களுக்கு அடையாத பொருள் இயலாதது என்று எதுவும் இல்லை ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்